அவர்களுக்காக எங்களுக்கு அவர்களுக்குரிய பங்கை எடுத்து வைத்திருப்போம் இரவில் எங்களிடம் அவர்கள் வருவார்கள் தூங்குபவர் எழும்பாத வகையிலும் விழித்திருப்பவர் கேட்கும் அளவிலும் சலாம் கூறுவார்கள் ஒரு வழக்கமாக சலாம் கூறுவது போல் சலாம் கூறி நபி சலுல்லாம் அவர்கள் வந்தார்கள் முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து இது நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும்